அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலேந்தே சிமானுவல் இந்த நட்சித்தனை தலைப்பு புதிய வாய்ப்புகள் அலெக்சாண்டர் கிரகாம்பல் காது கேளாததன் தன் மனைவிக்கு காது கேட்பதற்காக கருவி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் தொலைபேசியை தற்செயலாக கண்டுபிடித்தார் ஆம் புதிய வாய்ப்பு பிரச்சனை உருவத்தில் வரலாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கு தோல்வியோ பின்னடைவோ வரும்போது நம்மை நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் தோல்வி அல்லது பின்னடைவுக்கு என்ன காரணம் எங்கே தவறு நடந்தது நான் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன இனிமேல் இந்த மாதிரி தவறு நிகழாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் உள் மனதில் நாம் கேட்டு பார்க்க வேண்டும் சாதனையாளர்கள் தங்களுடைய முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதில்லை தான் இழந்த நாட்டை மீட்க போராடிய ராபர்ட் ரூஸ் இந்தியாவுக்கு கடல்வழி கண்டுபிடித்த பாஸ்கோடோகாமா எவர் சிகரத்தை அடைந்த எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் போன்ற பலரும் தங்களின் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறவில்லை தேசிகவி பாரதியாரும் கவிஞர் கண்ணதாசனும் தங்களின் ஆரம்ப கால கவிதைப் போட்டியில் முதல் பரிசு பெறவில்லை சிந்திப்போம் வரும் சூழலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வோம் நன்றி